அதிகாரம் ரோமர் எட்டு பதிமூன்று மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவு ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பு நமக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைத்திருக்கிறது ஒரு சிலரை தவிர நம்ம அழகாக அந்நிய பாசை பேசுகிறோம் ஆவியில் நிரம்புகிறோம் ஆவியில களி நம்முடைய மாம்ச சரீரம் அசைக்கப்படுகிறது ஒழுக்கப்படுகிறது தூக்கி எரியப்படுகிறோம் கத்திற்குள் நமக்கு ஒரு திருப்தி உண்டாகுது இதெல்லாமே வெளியரங்கமான ஒரு செயல்கள் ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டிய சக்தி என்னன்னு சொன்னால் இந்த அபிஷேகத்தினால் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கக்கூடிய ஆவியானது ஆவியினால் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தினால் அந்நிய பாஷையினால் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியின் ஜீவனால் அந்த நாம் இந்த நாட்களில் சரீரத்தின் செய்கைகளை அளிக்க வேண்டும் அதே என்ன சரீரத்தின் செய்கை சாப்பிட்றோம் குடிக்கிறோம் குளிக்கிறோம் பரப்பிட்றோம் இதெல்லாம் சரீரத்தின் செய்கைகள்னு வெளியங்கமாக தென்பட்டாலும் இந்த சரீரத்தின் செய்கைகளில் உள்ள தோல்விகளை நாம் விளங்கிக் கொள்ளணும் கொலோசியர் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரம் கொலோசியர் மூன்று கையால் விவசாரம் அசுத்தம் மோகம் துரீச்சை விக்ரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் எல்லாத்தவரும் இந்த அவயவங்களை தான் என்ன செய்து நடக்குது அப்போ அவயவங்களை அழித்து போடுங்கள்னா என்ன அர்த்தம் கை அதாவது பல ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் இருந்தது பல்லுக்கு பல்லு இருந்த புதிய இடல் உண்டாக்கினால் உன் காலை தரித்து போடு அப்படி பார்த்தா நீங்க யோசிச்சு பாருங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற பாத்துறோம் மா இருக்கிறது ரெண்டு கண்ணு அண்ணா அடுத்து கையில அடிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோம் அடிச்சுட்டோம் இல்ல திருடிட்டோம் எதையோ பிடிச்சிட்டோம் தொட்டுட்டோம் ஏதோ பண்ணிட்டோம் சாரி கையை துண்டா எடுத்தாச்சு இப்படி எடுத்தா என்ன நடக்கும் கையங்காலும் எடுத்தா நம்ம சபைக்குள்ள முண்டங்களாக இருப்போம் அப்படித்தானே ஒண்ணுமில்லாம ஒரு ஜீவனாக கிடப்போம் அப்படி அல்ல அதனுடைய ஏசு சொன்ன அந்த அர்த்தம் என்ன அவர் சொல்றாரு நீ ஒரு கையுடையவனா எங்கே போயிடு நித்யஜி போயிடு அதனுடைய சரியான அர்த்தம் என்ன நமக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியினால இந்த கரங்களின் கண்களின் இந்த சரீரத்தின் அவயவங்களில் உண்டாகிற அந்த வல்லமையை பாவத்தின் சக்திகளை இனசிடும் அழிக்கிறோம் அதுக்குதான் சிலுவையில் அரைஞ்சிட்டா எடுக்காது கால சிலுவையில் அரைஞ்சிட்டா ஊர் சுத்த மாட்டான் நம்மை சிலுவையில் அறைகிற ஒரு மார்க்கம் தான் இது அதை அடுத்த ஸ்டெப்பு அபிஷேகத்தினால் அபிஷேகத்தினால் எதை அழிக்கணும் இங்கே அஞ்சு பாயிண்ட் இருக்கு ஒன்று விபசாரம் ரெண்டாவது அசுத்தம் மூணாவது மோகம் நாலாவது துறி இச்சை ஐந்தாவது விக்கரக ஆராதனையான பொருளாசம் அதாவது இவைகள் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கு அந்த விபச்சார சிந்தை விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திராத கண்கள் இந்த விபசாரம் அப்படிங்கிறதே தவறான எண்ணங்களை கொண்டு ஒரு தன்மை யாக்கோவு நாலு நல்ல யாக்கோ சொல்ற விபசாரரே விபசாரிகளே உலக சேகம் தேவனுக்கு ரான பகை என்று அறியர்களா அப்ப உலக சினேகத்தை நமக்குள்ள உண்டாக்குகிற இந்த சரீரத்தின் வல்லமை என்ன செய்யணும் அபிஷேகத்தில் அழிக்கணும் அசுத்தம் தேவன் பரிசுத்த உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமா இருக்கணும் மூணின் படி நீங்கள் பரிசுத்தம் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் ஆனபடினால் நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்திருக்க வேண்டும் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படி என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் அசுத்தத்துக்கு தேவன் அழைக்கவில்லை அதான் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதான இந்த மோக இந்த அசுத்தங்கள் நம்ம விட்டு வெளியே போகணும் இது நமக்குள்ளேருந்து புறப்பட்டு நம்மையே நிச்சயிக்கிற சக்திகள் தீட்டுப்படுத்துகிற சக்திகள் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையாக எவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறாள் அப்படி இல்லைன்னா அவன் தன்னுடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் அசுத்தமாகவே காணப்படுவார் நமக்குள்ள இந்த அசுத்தத்தின் வல்லமைகள் இருக்கிறதா அசுத்தம் நமக்குள்ள வரக்கூடாது மாறான செயல்கள் எல்லாமே பேரென்னே அசுத்தம் அந்த ஆவிகளுக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் இடங்க மூணாவது மோகம் ஒரு குறிக்கப்பட்ட நபர் மேல இல்லாவிட்ட பணத்தின் மேல இல்லாவிட்டால் ஒரு குறிக்கப்பட்ட பொருளின் மேல ஒரு இழுப்பு மோகம் ஒரு ஈர்ப்பு பேசாமல் இருக்க முடியாது பார்க்காம இருக்க முடியாது சிரிக்காமல் இருக்க முடியாது ஹலோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓ உங்க சத்தம் கேட்டுட்டேன் இதுதான் ஒரு மோகத்தின் ஆவி அது அப்படியே அலையும் அது இல்லைன்னா அப்படியே அன்னைக்கு முழுசும் செத்து போன மாதிரி இருப்பாங்க சாப்பாடு எடுக்காது குளிக்க மாட்டாங்க அப்படியே பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்களா போட்டு அவர் அந்த குறிக்கப்பட்ட ஈர்ப்பு சக்தியை இழுக்கிறது என்ன பொருள் போட்டாலும் அந்த ஸ்பேஸ் குறிக்கப்பட்ட சக்திக்கு மேலே போகல என்ன செய்யும் எங்க வரும் புவி ஈர்ப்பு சக்தி தாழ்ந்த பிறகுதான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்காது நிலவரத்துக்கு போற வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து துருச்சை ஆசை அதிகரிக்கும் போது அதுக்கு பேர் என்னது இச்சை ஆசை அதிகரிக்கும் போது அது ஒரு இச்சை உங்கள் சரீரங்களை என்ன செய்யாதருங்கள் எங்க இருக்கு இடமாக உடலை பேனாமில் இருந்து கிறிசுவை தரித்து கொள்ளுங்கள் உடலை வந்து தவறான இச்சைகளுக்காக நீங்க ஆராதனை ஆகிய பொருளாசை ஒரு விசுவாசி பொருளாசையை ஜெயிக்கணும் இசு சோதிக்கப்படும் பொழுது அவருக்கு மூன்று சோதனை வச்சா ஒன்றது கல்ல அப்பமாக்கிறது அடுத்து சொல்லுங்க ஆண்டிட்டு போயிருவார் அடுத்து என்னை வந்து பணிச்சுக்கோ உனக்கு என்ன செய்ற எல்லாத்தையும் தாராம பொருளாசையை உண்டு பண்றான் உலகத்தில் உள்ள மகிமையும் தரேன் எல்லாம் தரேன் நமக்கு இந்த நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பொருளாசை பாக்கிறதெல்லாம் இழுக்க கூடாது ஒருத்தர் பாட்டு பாடி இருக்காரு பொருட்கள் பொருட்கள் மேல ஆசை போச்சுன்னா அபிஷேகம் போச்சு நல்ல பாட்டு பொருளாசை இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அத கடன் வாங்கியாவது வாங்கிடணும் தம்பி அந்த வாங்க மே இந்த சீரத்தின் செய்கைகள் முந்தி உங்களுக்குள்ள எப்படி இருந்ததுன்னு சொல்ற ஒன்னு கோபம் அடுத்து மூர்க்கம் அடுத்து பொறாமை அடுத்த தூசனம் அடுத்து வம்புவார்த்தை அஞ்சு லிஸ்ட் வருது இந்த சரீரத்தின் செய்கைகளுடைய வெளிப்பாடு விவசாயம் இருக்காது மோகம் இருக்காது துருவீச்சா இருக்காது பொருளாதார இருக்காது ஆனா ஆள் பயங்கர ஷார்டம்பரா இருப்பான் எதுக்கு எடுத்தாலும் கடிச்சிருவான் தப்பு தப்பு ஆள் எப்போ என்ன செய்வான்னு தெரியாது அப்படி இருக்கா அவங்களுக்கு குணங்கள் கோபம் பொறாமை வாயில் பிறக்கல் ஆகாத மரியாதை இல்லாம மதிப்பு இல்லாம தாய் தகப்பன் தராதரன் தெரியாம யார எப்படி பேசணும் தெரியாம பட்டு வார்த்தைகள் வந்துடும் தூஷணமான வார்த்தைகள் அடுத்து வம்பு வார்த்தைகள் சும்மா இருக்கணும் என்ன செய்யறது ஜவுனாலும் முன்னால போனா கடிக்கும் பின்னால போனா நிச்சயம் வருமா இப்படி வருவா இது ஒரு ஆவி வார்த்தைகள் உனக்குள்ள ஒரு கடிவாளம் இருக்கணும் ஆவியானவர் நீ ஒரு குதிரை உன்னைய கட்டுப்படுத்துற ஜாக்கி யாருக்கோ வேண்டாம் உங்களுடைய சரீரத்தில் இந்த கோபம் இருக்கா மூர்க்கம் இருக்கா பொறாமை இருக்கா அடுத்து தூஷன் இருக்கா இதெல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம நான் பரவாயில் போயிடுவேன் அப்படின்னா அது வந்து ஒன்னே நான் ஏமாத்துறேன் இல்லன்னு நீ சபையை ஏமாத்துற உன்னே நீயே ஏமாத்திக்கிறேன் ஒரு மனுஷன் இவைகளை இதுதான் சரீரத்தின் செய்கை கோபம் ஒரு வெளிப்பாடு அதுல இருந்து உள்ள வெளியே வரும் விட்டா தலை நரம்பெல்லாம் வெடிச்சு போயிடும் ஆயிரம் நல்லா கவனிச்சுக்காங்க நம்முடைய வாயில வந்து வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் சாட்சிகள் நாங்கள் மைக்க தட்டுறது கூட ஏதாவது பேசி கத்த கத்த வாங்கி கிட்ட கூடாதுன்னு தான் பக்தி விருத்தி இல்லாமல் சாட்சியில் எதாவது சொல்லக்கூடாதுன்னா போதும் அது இல்லியா அப்படிங்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு போயிடுவாங்க தேவன் வானத்தில் இருக்கிறா நீ பூமியில் இருக்கிறா இவன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக வார்த்தைகளை கூட ஆவியானவர் கட்டுப்படுத்தணும் அதனாலதான் ஓ நாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு யார் வேற அக்னிமயமான நாவுகள் வருது உள்ள கண்ட்ரோல் பண்ணணும் சும்மா இருக்க முடியாது பாருங்கி போது வம்பு வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விளையாட்டுக்கு தான் நினைச்சுல யோசிக்கல அப்படி இருக்கா வசனா இருக்கா நான் விளையாட்டு வழக்கில் தலையிடுகிறான் எப்படி இருக்கிறானோ நீ சொந்தான் பாரு அதுக்கு வாய எங்க அப்படியே கொல்லிகளையும் அம்புகளையும் இது பத்து அடுத்து இன்னும் ரெண்டு சொல்றேன் ஒன்பதாம் அவசரத்துல கொள்ளவசியர் மூணு ஒன்பதுல ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிடுங்கள் பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள் பொய் ஒரு பொ மறைக்கி சேருது பொய் வரும் நம்ப மாட்டாரு அதுபோல கிருப தரமாட்டாரு அபிஷேகம் தர மாட்டாரு வல்லமை தர மாட்டாரு தாளந்துகள் தரமாட்டாரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சரீரத்தில் ஆளுகை செய்யற ஒரு வல்லமை இருக்கு மனுஷன் அவன் வந்து எல்லா நேரத்திலயும் வரமாட்டாங்க பழைய மனுஷன் தெரியுமா இந்த பதினொன்னு முடியலன்னா வருவான் இந்த பதினொன்னுலயும் தன்னுடைய வேகத்தை காட்ட முடியலன்னா எப்ப வருவா பயனில் வருவா டிரா வந்துருவான் யாரு தெரியுமா அந்த பழைய மனுஷன் ஆவி நான் வெளியே வராது அடங்கிய விளக்கமா சொல்றேன் தாயுதகப்பன் ஒரு தெய்வீகமாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர் எப்படியாவது இந்த சந்ததிக்குள்ள என்ன செய்யுதுல சாகடிச்சு பரிசுத்தாவியில நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சு ஆவினாலும் இந்த சரீரத்தை செய்களை அழித்தாதான் யார் சாவா பழைய மனுஷன் அப்படி இருந்தும் ஆவிக்கு ரோத மாம்சம் மாம்சத்துக்கு ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது முட்டிக்கிட்டே இருக்கும் பட துருவமும் தென் துருவம் மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே அடிக்கும் ஆனா ஒன்னு இந்த பழைய மனுஷனை ஜெயிக்காதவன் பரலவும் போக மாட்டான் இந்த ஜென்ம சுவாபம் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அத அப்பப்பா அடிக்கணும் எழும்பும் நீங்க பணத்தை எரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா பிணத்தை பிணம் எரிக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா அவன் தண்ணி அடிச்சு அங்கே உட்காந்துருப்பான் யாரு அந்த பிணத்தை எரிக்கிற வெட்டியா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டிப் ஆகிடுவான் பாடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல ஃபுல்ல கட்டையை சந்தை கட்டை சந்தன கட்டை அந்த கட்டையை என்னத்தையா போட்டு எரிப்பான் அது வாட்டுக்கு நெய்யை ஊற்றி கொளுத்திடுவாங்க இந்த பாடியில் உள்ள இந்த நினமெல்லாம் கொழுப்பெல்லாம் எரிஞ்சு ஒரு லிமிட் வரும்போது இந்த எலும்பெல்லாம் என்ன செய்யும் தன்னுடைய கட்டு விடும் போது ஸ்டிப் ஆகி டபால்னு எழுப்பிடுவான் எலும்பின்னா ஓடாது எழும்பிரும் அப்படியே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க அங்கே இல்லைன்னு சொன்னா இது துள்ளி எங்கிட்ட போய் விழுந்துடும் இங்க வெறும் தீதா எரிஞ்சுட்டு இருந்தோம் அது என்ன செய்யாது தெரியாது காலையில பாத்தீங்கன்னா உயிரோட உயிர்ந்த மாம்ச சரீரம் அழுகி போன போன மாதிரி அதுக்காக காலையில அவங்க வந்துடுவாங்க சொந்தக்காரம் எல்லாம் வந்து எதோ எடுத்துட்டு போவமா அஸ்தி சாம்பல் எடுக்கணுமா அதனால இவன் அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பான் எப்போ எழும்பதோ கரெக்டா போட்டு கம்ப வச்சு என்ன செய்வான் போட்டு சாத்துவான் சாத்தி அடிச்சு உடைச்சு அதுல திருப்பியும் தீல வச்சு கொளுத்தி சாம்பல் ஆக்குவான் அவன் தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டானா கேள்வி செத்தான் அப்பப்போ வந்து இந்த பழைய மனுஷன் அடிக்கணும் அதனால கைந்தின் துவக்கத்துல கூட்டத்துலயே உங்களுடைய அபிஷேகத்துல இந்த பன்னெண்டையும் பாதி எரிஞ்சு பாதி எறியாம நைட்ல எழுப்பி இருக்கும் நம்மளால எக்ல எழுபான் வீட்டுல எழுந்தான் எழுப்பிடுறான் எழுப்பிடுறாங்க திடீர்னு பார்த்தா எங்க உங்க ஆளு பிரஜாஸ்கார எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போதுதான் யோசிக்கிறோம் ஓஹோ பாதி எரிஞ்சு நிலவரத்துல எழுப்பிட்டாங்க அதில் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் விளைப்பேன் அப்படி ஒரு பிராக்டிஸ் லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்களை மூடுங்க விவசாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை கோபம் மூர்க்கம் பொறாமை வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வம்புவார்த்தை போய் பழைய மனுஷன் போக முடியாது தாழ்த்துவோம் எல்லாரும் இந்த முதல் வாரத்தில் நீ இந்த பன்னெண்டையும் அழிச்சிட்டே இந்த வருஷம் முழுவதும் உன்னுடைய பாதை நெய்யாய் பொழியும் உன் பாதைகள் கோணலாய் இருக்காது உன்னுடைய பாதை தெளிவாக இருக்கும் உன் பாதையில் அபிஷேகம் இருக்கும் உன் பாதையில் ஜெயம் இருக்கும் உன் பாதையில் போராட்டம் இருக்காது இன்னைக்கே நீ பனிரெண்டு விதமான சத்ருவை அழிக்கிறாய் பனிரெண்டு மாசத்துக்கு சேர்த்து பன்னிரண்டு வல்லமையை இன்னைக்கு அழிச்சிரு ஒரு மாசத்துக்கு ஒரு சக்தின்னு வைத்துக் கொள்ள இந்த பன்னெண்டு தான் நம்முடைய சரீரத்தில் கடந்து போராடி அபிஷேகம் வந்து இந்த வருஷத்துல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் மாசத்தின்படி பிழைத்து என் ஓட்டத்தை தோல்வியில முடிக்க கூடாது இந்த வருஷத்தை ஆவியாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து நான் பிழைக்க வேண்டும் நான் சொன்ன வேத வசனங்களில் உங்கள் கவனத்தை செலுத்த விரும்பினால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த அனுபவத்தை வாஞ்சித்து கதறிக்கொண்டிருப்பாரானால் உங்களுக்குள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவசியம் என்கிற ஒரு போராட்டம் உங்களுக்குள் இருக்குமானால் தேவனை நோக்கி பாருங்கள் ஆமான் இந்த பனிரண்டில் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குமானால் பிசாசு உள்ளே வருவான் வியாதி உள்ளே வரும் வரும் பிரச்சனை வரும் சமாதானக்கேடு பொல்லாத ஆவிகள் செய்வனைகள் உள்ளே வரும் பலவிதமான தாக்குதல்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது இந்த பனிரெண்டு கதவை பூட்டிட்டேனா கத்தர் உனக்கு அற்புதம் செய்வார் இன்னைக்கு அபிஷேகத்தை நீ சரீரத்தின் செய்திகளை அழிக்க உபயோகப்படுத்துங்கள் தயவு செய்து அபிஷேகம் பெறாதவர்கள் கத்தாவை அபிஷேகியும் போராடு முழங்கால விட்டு கீழே இறங்க மாட்டேன் கீழே போட மாட்டேன் கண்ண திறக்க மாட்ட எனக்கு ஒரு சரியான அபிஷேகம் வேணும் நான் வஞ்சிக்கப்பட விரும்பல எல்லாரும் வாய திறங்க போராடுங்க அபிஷேகம் இறங்கட்டும் சரீரத்தின் செய்கைகள் அழிக்கட்டும் ஆவியானவர் ஜெயிக்கட்டும் சரி தயவுசெய்து நீங்கள் இந்த கூட்டத்தை ஆவியான உதவியோடு சரியாக பயன்படுத்துங்க உங்களுக்குள்ள இந்த பனிரெண்டும் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருந்தாலும் அது ஒரு செத்தை உன்னுடைய ஜீவியத்தின் உன்னுடைய பரிமள தைலம் ஜீவியத்தை வாசனையை கெடுத்து போடும் பதினொன்னு இல்லாமல் இருக்கலாம் ஒரு கோபம் இருந்தால் போதும் உனையை தோக்க வைத்தரும் பனிரெண்டும் இல்லாமல் இருக்கலாம் உனக்குள்ள வம்புவார்த்தை இருந்தால் அது கிருபையை நஷ்டப்படுத்தி விடும் பனிரெண்டு போராடுகிறது அந்த ஒன்று இல்லாவிட்டால் பனிரெண்டு எல்லாவற்றையும் அபிஷேகத்தினால் அழியுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஆவியானவரை உள்ள விடுங்காத ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி உடைக்கட்டும் மே அழிக்க வேண்டியது அழிக்கட்டும் உடைக்க வேண்டியது உடைக்கட்டும் நொறுக்க வேண்டியது நொறுக்கட்டும் அவர் இறங்கும் இறங்கட்டும் உள்ள திறந்த விட ஆவியானவரை உள்ளே அனுமதியுங்கள் உள்ள வரட்டும் அக்கினி உள்ளே வரட்டும் பட்சிக்கிற அக்கினி உள்ளே வரட்டும் அவரை தேவாலயத்துக்குள்ள விடு அவர் கவிழ்க்க வேண்டியதை கவில்கட்டம் துரத்த வேண்டியதை துரத்தட்டம் உன்னோடு போராடுகிற விபசாரத்தின் ஆவி அழியட்டும் ஆவி அழியட்டும் அசுத்தத்தின் ஆவி அழியட்டும் ஆவி அழியட்டும் பொருளாசையின் ஆவி அழியட்டும் கோபத்தின் உக்கரம் அழியட்டும் மூர்க்கத்தின் ஆவி அழியட்டும் பொறாமையின் ஆவி அழியட்டும் தூஷணத்தின் ஆவி அழியட்டும் வம்பு வல்லமை ஒழியட்டும் பொய்யின் ஆவி ஒழியட்டும் பழைய மனுஷன் சாம்பலாகட்டும் நீங்கள் எதை எடுத்தாலும் அது உங்களுக்கு சாபத்தீடு என்று கத்தர் பேசினார் ஆனால் இந்த ஆமான் இந்த ஆகான் போய் ஆகான் இவன் போய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் பொன் வெள்ளி சால்வை என்ன நடந்தது அதுதான் அவனுடைய சரீரத்தின் செய்கை அவனை கல்லறிஞ்சு கொள்ள முடியாத ஆவியானவர் பேசினார் கத்தர் பேசினார் இப்ப நீ அபிஷேகத்தில் இருக்கிற பொருளாசியின் மேல விழணும் சாவடிக்கலாம் ஆனா கத்தர் அப்படி அனுமதிக்கல எல்லாரும் கல்லறிஞ்சே கொள்ளணும் சொன்னார் அது அந்த விறகு பொறுக்கினவர் அவனையும் கத்தர் சொன்னார் கல்லறிஞ்சி அழின்னு சொன்னார் அர்த்தம் தெரியுமா அதனுடைய செய்கைகளை அழிப்பது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வல்லமையை முற்றிலும் அபிஷேகத்தை வேதனை தூக்கப்படுத்தின வம்பு வார்த்தைகள் உனக்குள்ளே போராடின மாம்சீச்சை நாமத்தில் இன்றைக்கு ஆவியினால் கல்லறியப்படட்டோம் அழிக்க இறங்கிவிட்டார் செய்கைகளின் போராட்டம் எனக்குள்ள ஒண்ணு இந்த பனிரெண்டு முள்ளுல ஏதாவது ஒரு முள்ளு குத்திட்டு இருந்தாலும் வேதனைப்படுத்தி அபிஷேகத்தை நஷ்டப்படுத்திட்டே இருக்கும் உனக்கு அதிகமான போராட்டம் அதே பாயிண்ட்ல நின்று அடி இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் அங்க இறங்கட்டும் அழி அந்த வல்லமை அழித்து போட ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆமே விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை பொருளாசை கோபம் மூர்க்கம் பொறாமை தூஷணம் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும் இன்றைக்கு அசுத்தத்தை மோகத்தை நீ ஜெயித்தால் அதன் மூலமாய் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ இருந்தது அதுதான் உனக்கு ஆசீர்வாதங்களை தடுத்தது அதை அளிக்கும் போது உனக்கு தடைப்பட்ட ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்துவிடும் கடந்த வருஷத்துல உடைய கோபத்தினால எத்தனை நன்மைகள் கெட்டு போய்விட்டது எத்தனை தரம் உனக்கு சமாதானம் கெட்டு போய்விட்டது இன்றைக்கு நீ கோபத்தை அழித்து கொஞ்ச நேரம் இன்னும் அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள ஒரு விடுதலை இறங்கட்டும் வல்லமை இல்லாம திரும்பி போகாத சரீரத்தை அழிக்கத்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்கத்தக்க அபிஷேகத்தை பெற்றி ஜெயத்தோடு செல்லுங்கள்